வணக்கம் நற்றினியின் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சேவை ஜனவரி மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு மான்கழி மாதம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் நாளேடுகளில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் இரண்டாயிரத்தி ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியை புதுக்கோட்டை தச்சங்குறிச்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார் சட்டப்பேரவையில் கதிராமங்கலம் நெடுவாசல் பிரச்சினைகளுக்கு குரல் கொடுப்பேன் என்று டி டிவி தினகரன் தெரிவித்துள்ளார் இருபது ஆண்டுகளுக்கு முந்தைய பழைய விதிகளை காரணம் பள்ளிகளை தரம் உயர்த்த மறுக்கக்கூடாது விதிகளை மாற்றுங்கள் என சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது மாநில உரிமைகளை பறிக்கும் தேசிய மருத்துவ ஆணைய மசோதா மோட்டார் வாகன சட்ட திருத்த மசோதாக்களை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் ரயில்வே நிலங்கள் தனியாருக்கு விற்பனை செய்யப்பட உள்ளதன் மூலம் ரயில்வே துறையை தனியார் மயமாக்கும் முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது இதை தாமாக எதிர்ப்பதாக ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் ஜெயலலிதா மரணம் தொடர்பான ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தில் இளவரசியின் மகள் கிருஷ்ணபிரியா நேற்று நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்துள்ளார் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் வளர்ந்த பாலக்காடு வீடு சைதை துரைசாமியின் முயற்சியால் நினைவிடமாகிறது பெண்களுக்கான அரசின் அனைத்து திட்டங்கள் மற்றும் முன்னெடுப்புகளை ஒரே தளத்தில் பார்க்க மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை புதிய தளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது புத்தாண்டு தினத்தில் உலகிலேயே அதிக எண்ணிக்கையில் இந்தியாவில் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுபது குழந்தைகள் பிறந்துள்ளதாக ஐநாவின் குழந்தைகள் நல அமைப்பான யூனிசெப் தெரிவித்துள்ளது மகாராஷ்டிரா தானே பகுதியில் நேற்று நில அதிர்வு ஏற்பட்டது இது ரிச்சர்ட் அளவில் மூன்று புள்ளி பதிவானது கடும் பனிமூற்றம் காரணமாக தலைநகர் டெல்லியில் விமானம் மற்றும் ரயில் சேவை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவு திட்டத்துடன் பாலையும் சேர்த்து வழங்க மத்திய வேளாண் அமைச்சகம் மாநில அரசுகளுக்கு கடிதம் எழுதியுள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் தென்கொரியாவில் நடைபெறும் குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் வடகொரியா பங்கேற்கும் என்று நம்புகிறேன் என்று வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் தெரிவித்துள்ளார் தீவிரவாதிகளுக்கு பாதுகாப்பான புகழ் இடத்தை பாகிஸ்தான் வழங்கி வருவதாக டிரம்ப் குற்றம் சாட்டியதை அடுத்து சீனா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசியுள்ளது பிரான்சின் அதிபராக பதவியேற்ற இமானுவேல் மேக்ரான் முதன்முறையாக சீனாவுக்கு அரசு முறை பயணம் மேற்கொள்ள உள்ளார் வணிகச் செய்திகள் பிட்காயின் உள்ளிட்ட கிரிப்டோ கரன்சிகள் இந்தியாவில் சட்டப்பூர்வமானது அல்ல என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தகவல் அளித்துள்ளார் வங்கிக் கிளை சீரமைக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக நஷ்டத்தில் இயங்கும் வங்கி கிளைகளுக்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது பொதுத்துறை நிறுவனமான ஒஎன்ஜிசி நிறுவனம் அரபிக்கடல் பகுதியில் எண்ணெய் எரிவாயுவை கண்டறிந்துள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் டுவெண்டி டுவெண்டி தொடரில் பங்கேற்கும் பெங்களூரு அணியின் பவுலிங் பயிற்சியாளராக நெக்ராவும் பேட்டிங் பயிற்சியாளராக கிறிஸ்டனும் நியமிக்கப்பட்டுள்ளனா் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இடையிலான டெஸ்ட் போட்டி முடிவடைந்தது இந்த நிலையில் இந்த டெஸ்ட் போட்டிக்காக பயன்படுத்தப்பட்ட ஆடுகளத்தை மோசம் என ஐசிசி மதிப்பிட்டுள்ளது இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் வருகிற ஐந்தாம் தேதி கேப்டவுனில் தொடங்குகிறது இந்த முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்காவின் பந்து வீச்சாளரான விளையாட மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ரஜினி மன்றம் என்ற இணையதளத்தை தொடங்கிய ரஜினி வீடியோ பதிவில் தன் ரசிகர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் மேலும் மிகப்பெரிய புரட்சிகள் எல்லாம் தமிழகத்தில் இருந்துதான் தொடங்குகின்றன என பத்திரிகையாளர்களுடனான பிரத்யேக சந்திப்பில் அவர் கூறியுள்ளார் புத்தாண்டை முன்னிட்டு சி குமார் தயாரிப்பில் உருவாகியுள்ள டைட்டானிக் காதலும் கவுந்து போகும் படத்தின் பஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டுள்ளது படக்குழுர் இத்துடன் நச்சுணையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் மேலும்மையல் குறிப்புகள் நித்தம் ஒருமுத்து, முத்து நாளும் ஒரு விதை ஒரு நிமிட யோசனை அஞ்சல் தலை செய்திகள் போன்ற தரமான ஒழிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூர்ஜி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்